அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை வினை தூய்மையில ஒன்பதாவது குரட்பா இது அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் நற்பாலவை இழப்பினும் பிற்பயக்கும் பிறரை அழச் ஈட்டிய பொருளெல்லாம் தன்னை அழ வைத்து போய்விடும் பிறரை அழ வச்சு நம்ம சம்பாதிச்சதெல்லாம் நம்மளையும் அழ வச்சுட்டு தான் போகும் ஒருவேளை நம்ம நல்லதெல்லாம் பண்ணி சம்பாதிச்சிருந்தாலும் அதை இழந்தாலும் பிறகு நாம அடைவோம் அப்படிங்கிற நல்ல வினையால் வந்த பொருள்கள் இழந்து போனாலும் பின் வந்து பயன் கொடுக்கும் வேற ரூபத்துல நமக்கு வந்து அது பலனை கொடுக்கும் என்பது கருத்து நற்பாலவை என்ற சொல்லுக்கு நல்ல இயல்பு உடையவை என்று பொருள் அது தூய வினையால் வந்த பொருளை குறிக்கிறது பிற்பயக்கும் என்றால் பின்வந்து பயன் கொடுக்கும் என்று பொருள் ஒருவன் தான் ஈட்டிய பொருளை என்றும் இன்பமாக அனுபவிக்க விரும்புவானே ஆனால் அவன் தீய வினைகளால் அதனை தேடக்கூடாது என்பது இதனுடைய சாரம் நோக்கம் இந்த குரல்பாவின் நோக்கம் நல்ல வினைகளால் வந்த பொருளே எல்லா சுகங்களையும் நமக்கு கொடுக்க வல்லது தீவினையால் வந்த பொருள் துன்பத்தையே தந்து விரைவில் தொலைந்து போய்விடும் எத்தகைய சிறப்புடையவராக இருந்தாலும் வினை தூய்மை இல்லாதவர் விளங்க மாட்டார் என்பது கருத்து மேற்கோளாக சில கருத்துக்களை பார்க்கலாம் பிறரை அழ வைத்து கவர்ந்த பொருள் முடிவில் அழிவை தந்து தன்னை அழ வைக்கும் என்பதற்கு ராவணனே சான்று இந்திரஜித் லக்ஷ்மணனிடம் தோற்று போய் வணனிடம் தயவு செய்து சீதையை விட்டுவிடுமாறு கூறுகிறான் நிலஞ்செய்து விசும்பும் செய்து நெடியவன் படை நின்றானை வளஞ்சென்று போவதென்றால் மற்றினை உரைப்பதென்னே குலஞ்செய்த பாவத்தாலே கொடும்பழி தேடிக்கொண்டோம் சலஞ்செய்யின் உலக மூன்றும் இலக்குவன் முடிப்பன்தானே கம்பராமாயணத்துல யுத்தகாண்டத்தில் இந்திரஜித் வதை படலத்துல இந்த பாடல் இருக்கிறது நான் எய்தி அஸ்திரமானது நிலம் முழுவதும் பரவி விண் முழுவதும் பரவி இலக்குவனை ஒன்றும் செய்யாமல் வலம் செய்து கொண்டு போனது நான் சொல்வதற்கு இனி என்ன இருக்கிறது நம் அறக்கற்படை செய்த பாவத்தினால் நீ கொடுமையான பகையை தேடிக்கொண்டாய் இலக்குவன் சினந்தால் அவன் ஒருவனே மூன்று உலகத்தையும் அழித்து விடுவான் இராவணன் அடைந்த பொருள்களெல்லாம் அவனை விட்டு ஒன்றன் பின் ஒன்றாகச் சென்றன முடிவில் அவனும் அழிந்தான் பரஸ்ய பீடையம் தர்மசியோல்ல ஆத்மாவமான சம்பிராப்தம் நதனம் தத் சுகாயவை மகாபாரதில் இருக்கிற ஒரு ஸ்லோகம் இது பிறரை துன்புறுத்தி அழவைத்து அறத்தை மீறி அவமானப்பட்டு ஈட்டிய பொருள் ஒருபொழுதும் இன்பத்தை தராது இனி பதவலாம் அழகொண்ட பிறரை துன்புறுத்தி அழவைத்து பறித்த செல்வங்கள் எல்லாம் அழப்போம் பறித்தவனை அழவைத்து அழிந்து போகும் நற்பாலவை ஆனால் நல்ல வழிகளில் வந்த செல்வங்களை இழப்பினும் ஒருவேளை இழந்துவிட நேர்ந்தாலும் பிற்பயக்கும் அது பிற்காலத்தில் அவனிடம் வந்து சேர்ந்து பலனளிக்கும் பிறரை துன்புறுத்தி அழவைத்து பறித்த செல்வங்கள் அவ்வாறு பறித்தவனை அழவைத்து அழிந்து போகும் ஆனால் ஒருவன் நல்ல வழிகளில் வந்த செல்வங்களை ஒருவேளை இழந்துவிட நேர்ந்தாலும் அது பிற்காலத்தில் அவனிடம் வந்து சேர்ந்து பலன் அளிக்கும் நற்செயலினால் மட்டுமே பொருளை ஈட்ட வேண்டும் என்பது கருத்து அழகொண்ட எல்லாம் அழப்போம் பிற்பயக்கும் நற்பாலவை அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேகம் வேதபுடி